நாற்பத்தஞ்சாவது அத்தியாயத்தில் இருக்கும் தசமஸ்கர்ண பூர்வார்த்தத்தில் கண்ணன் இன்னுமே சீரியஸான ஒரு ரோலில் போக போகிறார் இவருக்கும் விளையாட்டாக இருந்தது இன்னுமே ரொம்ப சீரியஸ் ரொம்ப அழுகையான கட்டம் அது வந்து வளர்த்தார வளர்த்த அம்மா அப்பாவை விட்டாச்சு பெற்ற அம்மா பாப்போண்டு இதுவரைக்கும் பெத்த அம்மாக்காவுக்கு வந்து அந்த லீலைகள்லாம் அனுபவிக்கல இன்னுமே வளர்த்த அம்மா அப்பாவுக்கு இன்னுமே குழந்தை என்னுடைய இது கிடைக்காது இன்சிடெண்ட்லே பார்க்கணும் கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கலையே யசோதான் அதனால தான் இந்த கலியுகத்தில் அந்த கண்ணன் தானே கோவிந்தனாக இருக்கான் இப்போ திருமலை அப்ப நான் அதனால் பத்மாவதி கல்யாணத்திற்கு பத்மாவதி ஸ்ரீனிவாச கல்யாணத்திற்கு அவளே வந்தாள் அங்கே இப்போவும் திருமலையில் அந்த ஒரு மடப்பள்ளி வா வந்து அந்த யசோதை அம்மா தான் இப்போ அங்கே இருக்காள் தயார் பண்ணப்பட்டாலும் பகவானுக்கு கண்டருளை பண்ணப்பட எல்லா பதார்த்தங்களையும் அவளுடைய காணிப்பில் தான் இருக்குது அங்கே வந்து அதே யசோதை வந்து ஸ்ரீனிவாச பத்மாவதி கல்யாணத்தை பார்த்து தரிசனம் பண்ணாள் அதனால் அம்மா அப்பா வளர்த்த அம்மா அப்பா வந்து பெற்ற அம்மா அப்பாவோட வசத்தினான் அவர்லேயே காட்டி விட்டுறாங்க கண்ணன் நம்மளை ஒன்றும் இல்லாத பக்தின்னா ஸ்பெல்லியே தெரியாது நம்மளை கட்டி விட்டுருவோம் எப்போ வேணா கட்டி விட்டுருவோம் அதனால தான் கண்ணனும் குருவும் நேராக நின்னால் கண்ணை காட்டி விட்டுருவோம் அதனால் குருவை தான் பிடிச்சிக்குவோம் ஞானம் வேணுகோபாலன்னு இருக்கார் தப்பவனத்தில் சுவாமி அங்கே இருக்கார் சுவாமி பிடிச்சிடுவோம் கண்ணை வந்து சுவாமி த சுவாமி காட்டி விட மாட்டார் முதல்ல நம்ம வந்து அந்த இந்த பக்தி மர்க்கட்ட நியாயத்தில் போகிறோம் அதுக்கப்புறம் ஆர்ஜால நியாயத்தில் அவர் பிடிச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் காவலில் பொதுவாக எங்கள் சுவாமி சம்பந்தமான பக்தி சர்க்கிளில் சொல்லக்கூடிய விஷயம் இதை பொதுவாக பக்தர்கள் இதிலையும் பார்க்கலாம் ஒரு அந்த புலியினுடைய பார்வையில் அந்த மான் பட்டு மான் வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் புலி டென்னு மான் தப்பிக்க முடியாது அந்த மாதிரி சுவாமி டேந்து மாட்டியாச்சு மா அவர் வந்து ஏதோ இந்த ஜென்மாவோ ஏதோ ஒரு ஜென்மால கண்டிப்பா நமக்கு வந்து முக்தி நிச்சயம் சத்தியம் அதுல சந்தேகமே கிடையாது அந்த அளவில் அவர் பார்த்துட்டு குரு குரு பார்த்துட்டு பிரம்ம ஜானி குரு பிரம்மஜானி குருனுடைய பார்வையில் பற்றணும் அவருடைய அவருடைய ஒரு அன்பு பிடியில் வந்துடும் நம்ம அவரை பிடிக்கணும் முதல்ல அவர் கெட்டியாக பிடிச்சுண்டு அப்பா தெரியாதீங்க நீங்கள் தான் சர்வம் உன்னை தவிர வேறு ஒன்றும் கிடையாது அது எங்கள் தப்போன சுவாமி சம்பந்த பக்தர்கள் எல்லார்கிட்டையுமே அதிகமாக பார்க்கலாம் கடகட்டனான அடியண்ட்டியாக இருக்கிற போதும் என்னோட உசத்தியாக இருக்கக்கூடிய பல பக்தர்கள் இருக்கார்கள் சுவாமியை தவிர வேறு ஒன்றும் தெரியாது வாழ் ஆனால் மற்ற தெய்வங்கள்லாம் அப்புறம்தான் அதனால் வேணுகோபாலன் இருக்காங்க எங்கள் சுவாமி நிற்கிறார் கபீர்தாஸ் எல்லாம் சொல்கிறார் கோவிந்தனும் குருவும் இருந்தால் குருவுக்கு தான் நமஸ்காரம் பண்ணணும் கோவிந்தன் அப்புறம் கோவிந்தன் கழட்டி விட்டுருவோம் இப்போ கட்டி விட்டாரன் கூட பெற்ற அம்மா அப்பாவையே யசோதியும் கோ நந்தகோபரையும் கழட்டி விட்டாரன் அப்படி ஆகிடுது அதுக்கப்புறம் வசுதேவர் இப்போது சுதந்திர ரைட்டார் இருந்தாலும் ராஜாவாக இருக்க முடியாது அவர் செல்வந்தர் தான் அவருக்கு நிறையா சொத்து உண்டு எல்லாம் ராஜாங்கிற மாதிரி ஒரு இது ஒரு இது வழிய பொறுப்பே இல்லையே அழியும் அனுபவம் இல்லை அழியம் அதாவது ஐஸ்வர்யம் இல்லை ஒழியம் மற்றபடி எல்லாம் உண்டும் கோதானம் பண்ணார் கண்ணன் பால பலராமனுக்கு வந்து துஜ துஜாரி பண்ணி வச்சார் கர்காச்சாரியர் வச்சு பண்ணி வச்சார் அதுக்கப்புறம் குரு குலவாசம் வரப்போது அதுதான் மேலே பார்ப்போம் முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஆறு அர்த்தம் சொல்லணும் இது சொல்லியாச்சு அத்தோ குருகுலேவாசம் இச்சந்தோம் உபஜக்மது காசியம் சாந்தி நாம அவந்திபுர வாசினம் எல்லா வித்தியைகளுக்கும் இவர்களுக்கு வந்து உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய ஜெகத்குரு கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் அசந்தேகமே கிடையாது கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அசந்தேகமே கிடையாது அப்படி எல்லாம் தெரிஞ்சவர் ஜெகதீஸ்வரர் மனுஷ சரீரம் போட்டதுனால வச்சுருக்கிறதுனால இயற்கையாக இருக்கக்கூடிய சித்தமான தன்னுடைய நிர்மல ஜானத்தை சொரூப லட்சணத்தை வெளியில காமிக்காம இருந்தார் அதனால இருந்தார் இப்போ வந்து அவ்வளவு தூரம் கண்ணன் குடல் ஊதினான்னு சொன்னோம் குழல் ஊதினது என்ன சும்மா அந்த லோக்கல் அதாவது அந்த பாதேசத்துல இருக்கக்கூடிய கதைகளை வச்சு பார்த்தோன்னே அதேதான் தெரிஞ்சது சாதாரண பொம்மை திருவரக்கு உண்டு புல்லாங்குடல் வாங்கி உன ஊதி காமிக்க சொல்லி உடனே வந்து கண்ணன் வந்து சரஸ்வதி தேவிக்கு தெரிந்த விஷயங்கள் அத்தனையும் கண்ணன் வந்து காண்பித்தான் இதனுடைய புல்லாங்குழல் வாத்தியத்தில் பார்க்கலாம் அதனால் எல்லாம் இருக்குது அவனுக்கு சர்வம் தெரியும் இருந்தாலும் வெளியில் காண்பிக்காமல் உலகத்தை அனுசரிக்க வேண்டும் இப்படி குருகுல வாசம் அவர்கள் விரும்பினார்கள் அவர்களுக்கு இதாகிடுத்து அந்த உபரேசம்கார் ஆகிடுத்து காசி காசியபோத்திரத்தில் ஜனித்தவர் காசப கோத்திர ஜெனித்தவர் அவந்திபுரம்னு சொல்லப்பட்ட உஜ்ஜயனில் வசிக்கக்கூடியவர் சாந்திபுரிங்கன்னு சொல்லப்பட்ட பிரசித்தமான ஒரு முனிவர் அடைந்தார் ஆமாம் ஒரு கேள்வி கேட்கலாம் கர்காச்சாரியர் அவரே பெரிய ரிஷி தானே அவரே பண்ணி விடுக்கலான்னா அவரை விட ஒசத்தியா சந்திப்பணி ஒசத்தியா அப்படின்னா குருக்குல வாச வாஸ்தவன் தான் அவர் வந்து குலத்துக்கு ஆச்சாரியர் தான் கண்ணனே பெரிய கிருஷ்ண மந்திர ஜத்குருன்னு சொல்லப்போ ஜத்குருத்துக்கு சொல்லி கொடுக்கணும்னா அப்போது சொல்லி கொடுக்குற வாத்தியார் எவ்வளவு ஒரு உயர்ந்தவராக இருக்கணும் அப்படி இருந்தார் அவர் இப்படி அவர் குருகுல வாசம் பண்ணட்டோங்கிறதுனால தான் கர்காச்சாரியரை அப்படி அனுப்பிச்சார் அவர்களும் அதுதான் விரும்பினார்கள் அப்படி போனார்கள் அதாவது அடியன் போயிருக்கேன் உஜ்ஜெயினில் அந்த சாந்தீபினி குருகுலத்துக்கும் போயிருக்கேன் உஜ்ஜயினுடைய நகரத்துக்கு வெளியில் இருக்குது சாந்தீபினி குருகுலம் சத்தியான உசத்தியான குருகுலம் அங்கே வந்து ஒரு அம்பாள் ஒரு பல ஈஸ்வரன் எல்லாம் இருக்கார்கள் ஒரு குளம் வேறு இருக்கும் கண்ணன் எழுதின அந்த ஸ்லேட்டு மாதிரிலாம் வச்சுருக்காரு இப்போ பழக மாதிரியெல்லாம் இருக்குது முறைப்படி குருவை அடைஞ்சி அவர்கள் வந்து ராமகிருஷ்ணர்கள் இந்திரியங்களை அடக்கிக் கொண்டு குருட்ட காமிக்க வேண்டிய மரியாதை மதிப்பு பக்தி எல்லாத்தையும் கண்ட்பித்தும் நல்ல ஒழுக்கம் நல்ல நடத்தையை மற்றவர்களுக்கும் காண்பித்து கொண்டு போதித்து கொண்டு அவர்கிட்ட குரு குரத்தில் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஈஸ்வரனை போல அவரை அவர் குருவை ஈஸ்வரனை போல பக்தியோடு செவித்தார்கள் அதுதான் முக்கியமான விஷயம் அதாவது ஈஸ்வரம் குருவும் ஆத்மானம் சரணம் வரது என்ன இந்திரனுடைய உதளோ அதை வந்து அடிக்கடி நான் கோட்படியை சொன்னால் ஞாபகம் இருக்கு அதனால் ஈஸ்வரனும் குருவும் ஒன்றே நம்முடைய ஹிரதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவும் ஒன்றே அப்படிங்கிற ஒரு பாவம் ஜன்மா முழுக்க இருக்கணும்னு சொல் காண்பி அந்த வேதாந்த சிரவண மன்றத்துக்கு உண்டான ஒரு தகுதியில் அப்படி ஈஸ்வரனை மாதிரியே பக்தியோட அந்த குருவை போற்றினார்கள் ஆராதித்தார்கள் செய்வித்தார்கள் பலராம ராமகிருஷ்ணனுடைய பரமசுத்தமான மனோபாவங்களை பார்த்து அவர்களுடைய கை கை கரியங்கள் பணிவிடைகள் குரு சுச்ரூஷாக முக்கியம் நான் என்ன பண்ணிட்டோம் நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறது தான் சுச்ரூஷன் அதாவது அவருக்கு வந்து பணிவிடை செய்வதில் ஒரு ஈடுபாடு கொண்டு அவர் சொல்வதை கேட்பதற்குள்ள ஒரு ஈடுபாடு கொண்டு வருது அப்படி சந்தோஷம் அதனால் சந்தோஷமடைந்தார் அந்த பிராமணோத்தவரான குரு யாரே சாந்தி அவர் வந்து சிக்ஷை போன்ற ஆறு அங்கங்களோட உப்பர் எழுது கூட ஆறு அங்கங்கள் இருக்கு உப்பரிஷத்துகள் இருக்கு அதோடு சேர்ந்த நாலு வேதங்களையும் அப்படியே ரகசியத்தோடு கூட தனுர் வேதத்தையும் தர்மசாஸ்திரங்களையும் மீமாச போன்றவற்றையும் தர்க்க வித்தியையும் ஆறு வகையான ராஜநீதியும் உபதேசித்தார் என்னென்ன இதெல்லாம் சொல்லுவோம் சொல்லுவாங்க அதனால் ஏ ராஜனே இப்படி புருஷோத்தமர்களும் அதாவது மனுஷரில் ஒத்தர வசத்தியான இந்த புருஷோத்தமும் சமஸ்த வித்தியைகளையும் பிரகாசிக்கக்கூடிய அளவுன அதாவது வெளியில் வெளியில் கொண்டு வந்து அதை பிரகாசித்து ஸ்தாபனம் பண்ணி அதை போற்றி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணக்கூடிய அந்த சாமர்த்தியம் படைத்த ராமகிருஷ்ணர்களை முழுக்க ஒரு திரவ குரு அதை வந்து கிரகித்து கொண்டார்கள் தான் ஏகசந்த கிராகின்னு சொல்வார்கள் ஏகசந்த கிராகினா ஒரு சொன்னார் சொன்ன உடனே டக்குன்னு மண்டலில் ஏறிடும் ஏகசந்த கிராகி இதுக்கு வந்து நமக்கு பக்கத்தில் யாராவது உதாரணம் சொன்னோன்னா அந்த ராமகிருஷ்ணர்கிட்ட அவருடைய அனுகிரகத்தை முழுக்க அடைந்த விவேகானந்தர் ஏகசந்த கிராகி புஸ்தகத்தை ஆரம்பத்துலையும் கடைசிலையும் பார்ப்பாரான் புத்தகத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி புத்து ஏக்க சந்த கிராஜி ஒரு தரவை ஏக்க சந்த கிராகி ஒரு சந்தை சொன்ன தெரியும் ஒரே ஒரு தரம் நான் வந்து இல்லைன்னா பண்ணோம் இப்போ நான் ஒரு ஞாபகம் பண்ணணும் ஒரு இருபத்தஞ்சு தடவை நெற்றோடிக்கணும் அது மறுபடியும் நடுவில் நடுவில் பெரும் பண்ணணும் அப்புறம் சொல்லணுங்கிற ஒரு நேரத்தில் கட்டக்கர் போடும் அதான் பகவான் சொல்கிறேன் நான் கீதையில் சர்வசிச்சாகவும் விட்டா மத்தக ஸ்மிருதி ஞானம் அப்போகணம் எங்கட்டேன்னா ஞாபக சக்தி வருது எங்ககிட்டேன்னா மறக்கடிக்கன்னு வருது அப்படியே மறக்கடிச்சிடுவோம் நேரில் அது காண்பிக்கிறாங்க விவரம் பார்ப்போம் முப்பத்தி ஒன்றிலேருந்து பார்ப்போம் என்ன சொல்கிறார் இப்படி குருகுலவாசம் செய்வதற்காக அவர்கள் விளைந்தார்கள் ஆசைப்பட்டார்கள் உலகத்திற்கு ஒரு வழி காண்பிக்கணும் அப்படி இருந்த பலராமனும் கிருஷ்ணனும் அந்த அவந்தி அப்படின்னு சொல்லப்பட்ட அவந்திங்கிறது உஜ்ஜென் மத்திய பிரதேசில் இருக்க உஜ்ஜென் அந்த நகரத்தில் அது வந்து மத் பூமத்தியரேகை போகக்கூடிய இடம் பூமத்திய ரேகை போகக்கூடிய இடம் அதில் வந்து அது ஒரு சிவஸ்தலம் ஒரு ஜோதிர்லிங்கம் இருக்குது பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் மகாகாலீஸ்வரம் அதுக்கடுத்தது சக்தி பீடம் இருக்கக்கூடிய இடம் ரெண்டு சக்தி பீடம் இருக்கு அந்த அங்கே தான் அந்த விக்ரமாதித்யன் வந்து ஆட்சி பண்ணது ஓசியான இடம் ஒரு நதி ஓடுறது ஆனால் நதிக்கு குளம் மாதிரி இருக்கும் நதி ஓ நதி ஓடுறது அவுட்ஸ்கட்ஸில் தான் இந்த இவருடைய சாந்தி பணி குருகுளம் இருக்குது அப்படின்னு போயிருக்காங்க போயிருக்கேன் பார்த்துருக்கேன் அப்படி காசிபகோத்தில் சேர்ந்த அவந்தி நகர அவந்தி உஜ்ஜென் நகரத்தில் இருக்கக்கூடிய சாந்தி பணிங்கிற குருட்ட போய் அவர்கள் போய் சேர்ந்தார்கள் கர்காச்சார சொன்ன பிரகாரம் குருவ பிரகா முரப்பிரகாரம் சரியான தஸ்மாத் குரும் பிரபத் தேரஸ் ஸ்ரோத்தியம் பிரம்ம நஷ்டம் சமித் பாணிகி அப்படின்லாம் வருது அப்படி சமித் பாணிகி ஸ்ரோத்தியம் பிரம்ம நஷ்டம் குரு பிரபத்யேர பின்னாலே அவர் சொல்லுவார் கண்ணன் கண்ணனே அந்த நவயோகி உபாக்கியான மூலமாக அவங்க தெரியும் கண்ணன் சொல்லுவார் அதனால் குரு முறைப்படி அடைந்து ரெண்டு பேரும் பலராமனும் கிருஷ்ணர்களும் இந்திரியங்களை அடக்கி குரு காட்ட வேண்டியம் கொஞ்சம் கூட குறைவில்லாத குன்றாத அந்த நடைமுறை ஒழுக்கம் காண்பித்து பக்தி ஞானத்தோட பக்தி ஸ்ரத்தையோட மற்றவர்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பின்பற்று மாதிரி கையாண்டு ஈஸ்வரனை மூலியம் ஈஸ்வரையும் குருவனும் ஒன்றாகவே பார்த்து பார்க்கப்போ அடியெல்லாம் ஈஸ்வரனை விட ஒருபடி கூடவே பார்த்தோம் அதான் அதாவது குருவை மதித்து போற்றி பயபக்தியோட ஈடுபாடோட பணிவடை செய்தார்கள் கைக்காரியம் பண்ணார்கள் சுசுரூஷ பண்ணார்கள் அதாவது அவரை வந்து கைங்கரியம் கேட்பதில் கேட்பதில் அவற்றில் கேட்பதில் ஒரு ஆசை கொண்டவர்கள் அதான் சுரூஷன்னு அப்படி இருந்தார்கள் அப்படி இந்த பலராம வந்து பரிசுத்தமான மனசோடு செஞ்ச அந்த கைக்காரியங்களால் பணிவடிகளால் சந்தோஷப்பட்ட அந்த உத்தம பிராமணர் ரிஷி சாந்திப்பணி குரு அவர்களுக்கு சிக்ஷை போன்ற ஆறு அங்கங்களோடையும் உபனிடங்களோடையும் இருக்கக்கூடிய வேதங்கள் எல்லாவற்றையும் போதித்தார் ஆறு அங்கங்கள் என்னன்னா சிக்ஷை வியாக்கரணம் சந்து ஜோதிஷம் கல்பம் ஆறு அங்கங்கள் சிக்ஷை வியாக்கரணம் சந்து நிருப்தம் ஜோதிஷம் கல்பம் இவ்வளவும் அங்கங்கள் அப்புறம் உபவேதங்கள் இருக்கு தனுர்வேதம் ஆயுர்வேதம் இதெல்லாம் உபவேதங்கள் எஜுஸ்தாம அகர்வண நாலு வேதங்கள் இப்படியெல்லாம் கட்டுறாங்க அப்படி மந்திர தேவ மந்திரம் தேவதைகளோட பற்றிய ரகசியங்களோடு கூடிய தனுர்வேதம் தர்மசாஸ்திரங்கள் மீமாம்சை தர்க்கசாஸ்திரம் எல்லாவற்றையும் கிட்ட ஆறு விதமான ராஜநீதிகள் மனு போன்ற ராஜநீதி உபதேசம் அவர் உபதேசம் பண்ணார் கர்கி கர்கச கர்காச்ச கர்காச்சாரியர் இந்த சாந்தி பணி சரி இவர்கள்லாம் ஜகத்குரு எல்லாம் தெரிஞ்சவர்னா இவருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா அவர் எவ்வளவு சென்றுக்கணும் அப்படி இருந்தார் அவர் இவ்வளவு இப்போ சொன்னார் அத்தனையும் அவருக்கு வந்து அவர் வந்து உருவேத கற்றுக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்கிற போதும் இவ்வளவும் அவருக்கு தெரியும் ஆ ரங்கங்கள் தெரியும் ஆ அப்புறம் உப்ப வேதங்கள் தெரியும் நாலு வேதங்கள் தெரியும் ஆறு வேதையும் ஆறு வகைகளான ராஜநீதி பேசினார் ராஜநீதிக்கு ஆறு வகை என்னன்னா சந்தி உடன்படிக்கை விக்கிரகம் கலகம் அணிவீர்கள் யானம் வெளியேற்றுவது ஆசனம் தன்னோடு சேர்த்து சேர்த்துக்கிறது துவைத்தம் பிரித்து விடுது டிவைடன் ஆஷயம் அடைக்கலம் அடைவது ஏதோ ஒரு விதத்தில் அதை மொத்தம் இது வந்து நம்ம ராஜநீதிக்களை நம்ம இவர்கள் ஃபாலோ பண்ண பண்ண வேண்டியது பண்ணுவார் சாணக்கியர் தான் காமிச்சார் சாணக்கியர் இதிலேருந்து தான் எடுத்தார் சாணக்கியர் எங்கேயிருந்து எடுத்தார் சாணக்கியர் பெரிய ஒரு அந்த மௌரியா ராஜ்யங்கள்லாம் சந்திரகுப்த ராஜ்யம்லாம் பண்ணுற போதும் இருந்த பெரிய பிராமணன் தனியும் ரொம்ப தீவிர இந்தா பிராமணன் வைராக்கியம் பிடித்த பிராமணன் குடிசையில் இருந்தார் அவர் வந்து கிங் மேக்கர் அவர் கிங் மேக்கர் அவர் தான் கிங் பண்ணார் கிங் சாதாரண ஆளை வந்து கிங்காக பண்ணவர் அவர் ஆனால் அவர் வந்து எந்த பொசிஷனும் உபயோகப்படுத்தலையே ஏன்னா அவர்கள் ஒழுக்க தொடர்ந்தார்கள் இவங்கள மாதிரி இல்லை கிடையாது ஒழுக்க தொடர்ந்தார் அதனால் குடிசையில் வாழ்ந்தார் வழியில் அவர் கிங் மேக்கர் அப்போது இந்த ராஜநீதிகள் தான் சந்தி உடன்படிக்கை அதாவது அக்ரிமெண்ட்டு எண்பது ஜெலாம் போடுறாங்க இல்லையா மெவர அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி அக்ரிமெண்ட்டு உத்தரவு கொடுத்தார் விக்கிரகம் கலகம் கலகம் பண்ணி விடுறது யானம் வெளியேற்றுவது ஆசனம் உத்தர தன்னோட சேர்த்து ஒரே ஆசனத்திற்கு மாதிரி சேர்த்து கொடுங்க அடுத்துவைத்தம் டிவைடண்ட் ரூல் பிரிச்சு விடுது ஆஷம் அடைக்கல முடிவு இப்படி இருக்கக்கூடிய சொல்லிக் கொடுத்தார் அதனே எல்லா வித்தைகளையும் வெளிப்படுத்தி பெருமை மிக்க ரெண்டு பேரும் அந்த குரு சொல்லிக் கொடுத்தன ஒரு தடவை கேட்ட உடனே எல்லாவற்றையும் கூட்டு கொண்டாடு அதுதான் ஏகசந்த கிராகின சந்தை அப்படின்னா அவர் இதை சொல்கிறது கணானா அந்தவா கணபதியும்னா கணானா அந்தவா கணபதியும் வந்துடும் உடனே அவ்வளோதான் முடிவு முடிவு ஒரு ஒரு தடவை சொல்கிறது அப்போ ஒரு தடவை சொல்லியே கட் கற்றுக்கொண்டார்கள் ஏக சந்த கிராகியாக கற்றுக்கொண்டார்கள் மேலே முப்பத்தி ஆறு இதில் வேண்டிய விஷயங்கள்லாம் முக்கியமான விஷயங்களை பின்னால் பத்தி ஆர்லந்த் அஹோராய்ய அம்யோ தாவத்த கலட்சி ஆச்சாரியம் சந்தைய மாசு தண்டம் அஹோராய்ய அம்யோ தாவதிணா ஆச்சாரியம் சந்தைய மாசு தண்டம் விஜாத்தையம் மகிமானம் லட்சநிமா சம்பந்த பத்னா சமார்னவே ம பாலம் பிரசே வரையம் ஜஹாத்தனமல மாராஜன் மாத்திய பனியா சமார் மலம் பிரசே வரையா தேத்தூ மஹார துரந்தவிக்கமோ வேலாப்போம் சிந்துவிதின்தோ प्रभासमासाद्य தேேத்து அூ மாரோரிய துரந்தவிலீதூ க்ஷணம் சிந்துவி அப்படமாக தகவத்த பிரதிக்தோ இகத்தையா बालको மஹூர்ண தாமாக பகவிரா பிரதியா யோசோ இகத்திரோ மக்தூர்மிழ முதவைவாஷமே பஞ்சனோ மான் அந்தர்ஜல கிருஷ்ண சங்கர முதவமும் தைத்தனோ மான் அந்தர்ஜல கிருஷ்ண சங்கரம் இது வந்து ராமாவதாரம் இல்லை கிருஷ்ணாவதாரம் கிருஷ்ணாவதாரம் நடு நடுங்கி எல்லோரும் வந்துடுவார்கள் பகவான் பரமாத்மாங்கிறது அவன் வந்து அவனுடைய அந்த பகவத்வத்தை அந்த ஈஸ்வரத்துவத்தை உடனே காண்பித்துருவார் உடனே ஒன்றும் ஒன்றும் இதெல்லாம் ஒன்ற முடியாது அதனால் எல்லாம் மித்ய்தாவரி பண்றதுன்னு அதனால் அவன்கிட்ட பயம் எல்லாம் உண்டும் அப்படியே அஹோராய்யோ தாவதி கலா குருதாச்சாரியம் சந்தையா மாசுத்திருப்ப அோராச்சியம்யோ தாவதி கலா குருதாச்சாரியம் சந்தைய மாசுத்திருப்பி மதிம் சம்பந்த பத்னா நே மிரும் பாலம் பிரசே வரையம்ப விஜாத்தையம் மிமமானலீம் மிம் சம்பிய மலம் பிரசே வரையம்பு மாரோர்த்தவிக்கமோ வேலமுஜம் நஷீததுகோக்ஷணம் சிந்துர்விதித்து அஹணமாக தேேத் அூரோரம் பிரசாசா துரந்தவிக்கமேல உபிரஜ நஷீதூம் சிந்துர்விதித்து அஹணமாக்துபத்தம் இகத்வையோகோ மகதோர் தாமாக பகவான் ஆசு குருபீய்தம் बालको महतोर्मिना। முத்ரூபாஜா நெய்வஹாசமஹம் தேவா தைத்தகா பஞ்ச ஜனோ மகான் அந்தரஜலச்சரா கிருஷ்ணரூபதரோ சுரஹா முத்ரூபாஜா நெய்வஹாசமஹம் தேவா தைத்தா பஞ்ச ஜனோ மகான் அந்தரஜலச்சரா கிருஷ்ண சங்கரூபதரோ சுரஹாம் அப்புறம் ஒரு ஸ்லோகம் இங்கே வந்தெல்லாம் தண்டனை உடனே கிடைச்சிடும் சொன்ன வேலையை செய்கிறேன் என்ன எதிர்பார்த்துருக்காரோ சொல்ல எனக்கு என்ன அவர் வந்து பயந்துண்டு வேலை செய்வார்கள் கிருஷ்ணன் சும்மா இல்லை அப்போ ராஜனே நல்ல ஒழுக்கம் கொண்டவர்கள் நடத்த கொண்டவர்கள் ஈடுபாடு கொண்டவர்கள் குரு கிரகத்தை படிக்கிறதுக்காக வந்திருக்கார்கள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக காமிக்கணும் ரோல் மாடலாக அதனால் தங்களையே அடக்கி ஒடுக்கி இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட பலராமும் கிருஷ்ணனும் அறுபத்தி நாலு நாட்களில் கலைகளை கற்றுக்கொண்டார் இப்போ எல்லாம் ஆயிடுத்து நாலு பேரும் ஆறு உப்பு அங்கங்கள் சாஸ்திரங்கள் அப்புறம் ராஜநீதி அறுபத்தி நாலு கலைகள் விளம்பத்தினர்கள் எப்படி அதெல்லாம் சொல்ல முடியும்னா அதான் பணக்கத்தினர்கள் அதுதான் விஷயம் சிக்ஷை போன்ற ஆறு அங்கங்கள் அது சொல்லிட்டேன் எல்லா வேதங்கள் அதனுடைய உபவேதங்கள் உபனிஷத்துகள் ரகசியத்தோட தனுர்வேதம் தர்மசாஸ்திரம் மீமாச அப்புறம் தர்க்கசாஸ்திரம் ஆறு விதியான ராஜநீதி இவ்வளவும் சொல்லிட்டு அறுபத்தி கலைகள் இவ்வளவும் எப்படா கற்றுக்க முடியும்னா அறுபத்தி நாலு நாட்களை கற்றுண்டார்கள் அது அப்போ சொல்லிக் கொடுக்குற வாத்தியம் எப்படி இருக்கணும் அதுதான் விஷயம் அறுபத்தி நாலு கலைகள் என்ன சொன்னதுலையும் பின்னால் ஒரு தடவை சொல்லுவோம் அவசியம் ஒரு ஆடியோவில் தனியாக சொல்லுவோம் கண்டிப்பாக சொல்லும் அறுபத்தி நாலு கலைகள் எல்லாரும் சொல்லிட்டு என்னால் ராஜனே அந்த பிராமணர் வந்து அவருடைய ஆச்சரியமான மகிமை சக்தி பராக்கிரமம் புத்தி மனுஷர்களுக்கு கிடைக்காத எட்டாத தாண்டி இருக்கக்கூடிய புத்தியை பார்த்து தன்னுடைய பத்னியோட ஆலோசனை பண்ணி பிரபாசேத்திரத்தில் சமுத்திரத்தில் இறந்து போன அவருடைய புத்திரன் குழந்தையை மீட்டுத்தரணும்னு கேட்டார்கள் ஒரு குரு குரு குரு தட்சிணா என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் அவர் குரு தட்சிணா கொடுக்கணும் இப்போ மாதிரி இதெல்லாம் கிடையாது காப்பிட்டேஷன் ஃபீஸு முதல்ல வந்து எல்கேஜி அட்மிஷனுக்கு ஒரு நீ கொடு இதே டொனேஷன் கணக்கு இல்லாத டொனேஷன் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் அப்படிலாம் எல்கேஜி கேஜிக்கு அதுக்கப்புறம் வருஷ வருஷம் தனி ஃபீஸ் வேறு டேர்ம் ஃபீஸ் வேறு ஸ்பெஷல் ஃபீஸ் வேறு அப்படியெல்லாம் உண்டு அடியான்னு வந்து இரட்டாச ஒன்றாவதுலேருந்து இப்போ எஸ்எல்சி லெவன்த்து முடிக்கிற வரைக்கும் எஸ்எல்சிலாம் லெவன்த்துனால் எஸ்எல்சி அப்போ அப்போ முடிக்கிற போது நூறு முந்நூறுரூவா வரைக்கும் மேக்சிமம் மொத்தமே ப செலப்படி இருந்தால் ஜாஸ்தி முந்நூறு நானூறுரூவா மொத்தம் மொத்தம் நான் சொல்கிறது மொத்தம் பதினோரு வருஷத்தில் மொத்தம் ஒன்றது ஜாஸ்தி அதுமாதிரி ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி இருக்குது அதனால் அது இப்போ அப்படி அதனால் வந்து எல்லாவர்கள் சுலபமாக சொல்லிக் கொடுப்பார்கள் மேலே பார்க்க ஸ்டார்ட்